வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தை மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் அறிமுகம் தமிழக செய்திகள் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் கஞ்சா கடத்திய கல்லூரி மாணவர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்து இருபத்தி மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ஆளுநர்கள் அரசியல் அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்களில் பங்கேற்பது என்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் கூறியுள்ளார் அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்காக தனி இருக்கை அமைப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த எண்பது வயது முதியவர் ரவி வெங்கடாச்சலம் அவர்கள் ரூபாய் இருபத்தி லட்சம் நன்கொடை வழங்கியுள்ளார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பஸ் கட்டணம் விரைவில் உயர்கிறது குடியரசு தின விழாவை நடக்கும் ஒத்திகைக்காக மூன்று நாட்கள் சென்னையில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு அறிவித்துள்ள அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் வாகனம் பெற விண்ணப்பிக்கும் தகுதியுள்ள பெண்கள் யார் என்பது குறித்து அரசு குறிப்பு வெளியிட்டுள்ளது இந்திய செய்திகள் குஜராத் முன்னாள் முதல் ஆனந்தி பெண் பட்டேல் மத்திய பிரதேச கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அஞ்சல் அலுவலகத்தில் புதிய பாஸ்போர்ட் சேவை மையத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் திறந்து வைத்தார் திருப்பதி ஏழு கோவில் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மீது தெலங்கானா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புத்தகயா கோயிலில் இரண்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதை அங்கு தீவிர சோதனை நடந்து வருகிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் நேற்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகளில் ஐந்து அளவாக பதிவாகியுள்ளது எம்பிபிஎஸ் BDS, படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் நடக்கிறது அனைத்து மொழிகளிலும் ஒரே மாதிரியான வினாத்தல் வழங்கப்படும் என்றும் மாணவர்கள் கடும் சோதனைக்கு பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்றும் சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர் சத்யபால் சிங் டார்வின் பரிணாம கோட்பாடு அறிவியல் ரீதியாக தவறானது என்று தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் வரும் மார்ச் மாதம் முதல் இயற்கையாக சாகுபடி செய்யப்பட்ட விளைபொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அம்மாநில முதல்வர் பவன்சாம்லின் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இருபது பேரை தகுதி நீக்கம் செய்த தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பயங்கரவாதி ஹபீஸ் சையீத் மீது நடவடிக்கை எடுப்பதில் பாகிஸ்தான் தீவிரம் வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு சிறை தண்டனை விதித்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி சிவபால் சிங் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் துப்பாக்கி உரிமம் கோரியுள்ளார் விதைகள் விதைப்பதை விட ஒரு மரத்தையாவது ஒவ்வொருவரும் வளர்ப்போம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று தங்கள் பிராந்திய அனுமதியின்றி நுழைந்ததாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு தங்கள் நாட்டுக்கு வரவிருந்த கலைக்குழுவினரின் பயணத்தை வடகொரியா ரத்து செய்தது குறித்து விளக்கம் வேண்டும் என்று தென்கொரியா கோரியுள்ளது மேலும் ஒரு கொரிய போருக்கு அமெரிக்கா சதி செய்து வருகிறது என்று வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது மியான்மருக்கு திரும்ப அனுப்பும் நடவடிக்கையை கண்டித்து வங்கதேசத்தில் அகதிகளாக உள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மும்பை தாக்குதல் உட்பட பல சதிகளை செய்த ஹபீர் சயீத் ஒரு தீவிரவாதி சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசை அமெரிக்கா எச்சரித்துள்ளது வணிகச் செய்திகள் டாஹோஸில் நடைபெறவுள்ள சர்வதேச பொருளாதார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதால் இந்தியாவுக்கு அதிக அந்நிய முதலீடுகள் வரும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் சுரேஷ் பிரபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நிதி நெருக்கடியில் தவிக்கும் உர தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் கொள்கைகளை அரசு தனது பட்ஜெட்டில் வெளியிடும் என்று தரச்சான்று நிறுவனமான இக்ரா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்தியாவில் பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வரும் மேற்பட்டோருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதுபோலவே டீசல் விலையும் இதுவரை இல்லாத அளவு உயர்ந்து அறுபத்தி ஆறு ரூபாயாக அதிகரித்துள்ளது மத்திய பட்ஜெட் அச்சடிக்கும் பணி தொடங்கும் முன் அல்வா தயாரித்து வழங்கும் சம்பிரதாய நடைமுறை நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் முதல் நிலை வீரரான எலினா ஸ்விட்சோலா ஆகியோர் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஷார்ஜாவில் நடந்த பார்வையற்றவர்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை தோல்வியிடச் செய்து இந்திய அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது இந்தியாவை சிறந்த வேகப்பந்து வீச்சு நாடு என்று கூறுவதற்கு இன்னும் நீண்ட செல்ல வேண்டும் என்று பாகிஸ்தானின் ஷோயப் அக்தர் தெரிவித்துள்ளார் மெல்போர்ன் நகரில் நடந்து வரும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மரிய ஷரபோவாவை மூன்றாவது சுற்றோடு வெளியேற்றினார் ஜெர்மனி வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பர்க் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குகிறார் தமிழில் காமெடி நடிகைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று வித்யுலேகாரன் தெரிவித்துள்ளார் சண்டகோழி இரண்டு முதல்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்தது நான் எப்பவோ அரசியலுக்கு விட்டேன் என்று விஷால் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் நாளும் ஒரு விதை ஒரு யோசனை நித்தம் ஒரு முத்துப்பாட்ட தொடர் அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்